நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான நாட்டுப்புற ஒரு கடலோர கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல வந்து ஒரு ஐம்பது குடும்பம் வாழ்ந்துருக்காங்க அங்க வந்து ஹகாமுச்சி அப்படின்னு ஒரு தாத்தா இருந்திருக்காரு அந்த தாத்தா வந்து ரொம்ப நல்லவர் எல்லாருமே பாசமா இருப்பாரு ஆனா அந்த மக்கள் வந்து எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சுக்குவாங்க அடுத்தவங்க பொருளை திருடுவாங்க குழந்தைங்களை எல்லாம் அடிப்பாங்க இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறத பாத்துட்டு அவர் அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த மாதிரி இருக்காதிங்க ரொம்ப அன்பா நடந்துக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்லதை சொல்லிக் கொடுங்க நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா குழந்தைங்களும் சண்டை போடுவாங்க அவங்களுக்கு வந்து நல்ல பழக்கம் வரணும்னா நீங்க அவங்களுக்கு முன்னுதாரணமா நடந்துக்கணும் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க குரல திருடுறது சண்டை போடுறது இந்த மாதிரி வந்து தவறான முன்னுதாரணம் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவார்கள் இதனால அந்த மக்கள் எல்லாம் எரிச்சலாயி இவருக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் நமக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை வந்து ஊரை விட்டு துரத்தி விட்டாங்களாம் தாத்தாவும் வேற வழி இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு மலை மேல போய் ஒரு குடிசை கட்டிக்கிட்டு அமைதியா வாழ்ந்தாராம் அவர் அங்க இருந்து கீழே மக்கள் நடந்துக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காரு இருந்தாலும் மக்களுக்கு என்னைக்கு யாவது புத்தி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் அமைதியா வாழ்ந்துகிட்டே இருந்தாராம் ஒரு நாள் அவர் மலை மேல ஒரு பாறையில உட்காந்து கடலை உத்து பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ கடல் தண்ணி ரொம்ப உள் வாங்கி உள்ள போயிடுச்சு கரையை வந்து ரொம்ப தூரத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்ப அவருக்கு தெரியும் இந்த மாதிரி கடல் உள் வாங்கி தண்ணி எல்லாம் உள்ள போயிட்டா திரும்ப ரொம்ப வேகமாமா பெரிய அலைகளோட திரும்ப வ வரும் சுனாமியா மாறும் சுனாமி வந்ததுனா கிராமத்தை அழிச்சிரும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது உடனே அவரு ஒரு உபாயம் பண்ணாரு தன்னுடைய அடுப்புல எரிஞ்சிட்டு இருந்த ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்துட்டு வந்து குடிசையை எரிச்சிட்டாரு குடிசை வந்து பத பதன்னு தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சது இதை கீழே இருக்க கிராம மக்கள் பாத்தாங்க அய்யோ அகாமுச்சி தாத்தாவோட குடிசை எரியுது அவருக்கு என்னாச்சோ தெரியல வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டமா அப்படியே கிளம்பி ஓடி வந்தாங்க அவரை காப்பாத்துறதுக்கு மலை ஏறி வந்து பாத்தா இவரை சந்தோஷமா ஒரு பாறையில உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாராம் அப்ப அவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்துருச்சா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா புத்திக்கு தீ கெட்டு போச்சா அவங்களுக்கு ஏன் குடிசைக்கு தீ வச்சிங்க அதை அணைக்கணும்னு கூட நினைக்காம சந்தோஷமா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லி அவர் திட்டுனாங்களாம் அப்பதான் அவர் சொன்னாரா தூரத்துல பாருங்க கடலை பாருங்க கடல் தண்ணி ரொம்ப உள் வாங்கி போயிடுச்சு இப்ப சுனாமியா மாறி உங்க கிராமத்தை வந்து அழிக்க போகுது பாருங்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய சுனாமியால கிளம்பி வந்து அவங்களுடைய வீடு வாசல் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அடிச்சு அப்படியே வெள்ளத்த வெள்ள மாதிரி கொண்டு போயிடுச்சான் இத பாத்துக்கிட்டே இருந்தாங்களாம் கிராம மக்கள் ஆஹா ககாமூச்சி தாத்தா வந்து நமக்கு நல்லது பண்றதுக்காக தன்னுடைய குடிசையை எரிச்சிருக்காரு அதை கூட புரிஞ்சிக்காம நம்ம அவரை திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் ரொம்ப உணர்ந்தாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களாம் அகாமுஜி தாத்தா நமக்கு வந்து நல்லது பண்றதுக்காக நிறைய அறிவுரை சொன்னாரு நம்ம தான் அதெல்லாம் ஏத்துக்காம அவரை திட்டி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் கிராமத்தில் வச்சு அவருடைய அறிவுரையின்படி நல்லா வாழ்ந்தாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்க சரியா